நந்த நந்த சுந்தை நோமே ரமியா மாத முந்திரா மகாத்மே ஸ்ரீமே ரமியா மாதிரி முய மகாத்மேரங்கே பூயர் நோ ஆ பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இந்த ஸ்லோகத்திலே அனுசந்தானம் பண்ணப்படுகிறது பூர்வாச்சாரிய பரம்பரை இந்த பூர்வாச்சாரிய பரம்பரையிலே பிரதமாச்சாரியராக இருந்தவள் இருக்கிறான் திருவரங்கத்து அரங்கம் அதுல சரமாச்சாரியராக இருந்தவழி இருக்கிறார் மணவாழ மாமனிகள் இடையிலே நடுநாயகமாக எழுந்தொழி இருக்கிறார் சுவாமி என்பருமானார் இப்படிப்பட்ட பூர்வாச்சர் பரம்பரையிலே சரமாச்சாரியராயும் பரமாச்சாரியராயும் எழுந்தொழி இருந்த மணவாழ மாவுனிகள் அவருடைய திருவெடுத்தாமர்கள் ஆசிரியித்து உஜ்ஜீவனம் பெற்றவர்கள் ஆயிரம் ஆயிரமான சீவதித்தவர்கள் அடியருடைய விண்ணப்பமாக கலியன் பெருமை கலியன் திருமங்கை அவருடைய பெருமை என்ன விண்ணப்பம்லாம் திருவரங்கை எப்படி ஆரம்பிக்கிறார் வருத்தம் புறவிருள் மாத்த என் பொய்கத்திரான் மறையின் குருத்தின் பொருளையும் கூட்டி திரித்து அந்நெறித்த திருவிழக்கத்தன் திருவுள்ளத்தை இருக்கும் பரவன் இராமானுஜன் எம்பெருமானாருக்கு எவ்வளவு ஜானம் இருக்கு எம்பெருமானாருக்கு எவ்வளவு பக்தி இருக்கு எம்பெருமானாருக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கு அவருக்குண்டானி வைராக்கியத்தை ராமானுசனு அமையல்லை ஆழ்வார்கள் திருவடித்தாமர்களை பத்தினார் எம்பெருமானாருக்கு முன்னாடி இருந்த பூர்வாச்சாரியால் திருவடித்தவர்களை பத்தினான்னு அப்படி சொல்லித்தான் ராமானுச்சனு தந்தாரி ஆரம்பித்திருக்கிறது அப்படி சொல்றாரோ அந்த ராமானுசனு தந்தாரியை எம்பெருமானார் திருச்சி ஆதரித்தார் திருவரங்க தகுதினார் ராமானுசன் தந்தாரிய பாசனம் பாட அவரும் கேட்டு பரமானந்தம் அடைந்து யுத்தம் யுத்தம் என்று ஒத்துக்கொண்டான் சம்பிரதாயத்தில் ஒத்தன் இருக்கார் அது மட்டுமல்ல அதுல அசம் என்ன அதுல சொல்லப்பட்ட ஆழ்வார்கள் சம்பந்தமும் பூர்வாச்சாரியால் சம்பந்தமோ அது எம்பெருமானாருக்கு பெருமையாக சொல்லப்பட்டிருக்கிறபடியாரு அதனாலதான் எம்பெருமானார் ஒத்துண்டார் எம்பெருமானாருக்குன்னு தனிச்சிறப்புகளை மட்டும் அந்த நூத்தந்தாதிரி சொல்லப்பட்டிருக்கிறே ஆனால் அதை எம்பெருமானார் ஒரு நாள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார் அந்த எம்பெருமானார் திருவெடித்த அவர்கள் ஆசிரியித்தவர் பின்னாடி வந்த எல்லாச்சாரியாலும் மணவாள மாமனிகள் ஒருவர் தான் எதீந்திர பிராவணங்கிற பேரோடு கூடியவரா இருந்தார் அந்த எதீந்திர பிராவணினை வடிவெடுத்தவர் சுவாமி மனவாள மாமனிகள் வர் எமான மொழி பள்ளி பிராணியம் கிடையாது அவருக்கு முன்னாடி புலலோகாச்சாரியர் கிடையாது நம்மளை கிடையாதா மத்தமே கிடையாதான் கேட்க முடியாது எல்லாருமே ராமானுஷ்வருடைய திருவடித்தாமர்களை பத்தியனவர்கள் தான் இருந்தாலும் வடிவெடுத்தவர் சுவாமி மணவாளிகள் வார்த்தை அல்ல தென்னாடும் வடநாடும் தோழன்ன திருவரங்கத்தம்பெருமாங்க ரங்கராஜன் அவனுடைய திருவாக்கு இந்த திருவாக்கு ஸ்ரீலேசயாபாத்திரம்யாதி குணார்ந்தவம் பிரவணம் வந்தே ரம்மி ஜாமாத அதுல ரெண்டு பேருடைய சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு ஸ்ரீசைலேஷா பாத்திரம் அது மனவாள மாவன்களுக்கு ஒரு தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது திருவாயுமொழி பிள்ளையினுடைய தயக்கு பாத்திரமானார் என்ன யதீந்திர பிரவண தீந்திரநாத சுவாமி என் பெருமானாரிடத்திலே பிராவணி அபாரமாக கொண்டவண்ணு இந்த இரண்டினாலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்னால் அரை முன்னோர்கள் விஷரமாக உள்ளார்கள் கலியம்பெருமை என்ன கலியன் சுவாமின்னு எந்தொழி இருந்தார் அவர் பெருமை சொன்னாலும் கலியன் பெருமைதான் ஆனால் அந்த மாதிரி படிய விஜாபனம் பண்ண வரவில்லை அடிய விஜாபனம் பண்ண நினைத்து வந்தது திருமங்கி ஆழ்வாருடைய திருவடித்தாமர்களிலே நம் போல்வாரிக்கு ஏற்பட வேண்டிய அனுபவத்தை கூறுவர்கள் எப்படி காட்டி இருக்கிறார்களோ அதை அனுசரித்து பண்ணலாம் என்று அந்த அபிப்பிராயத்தோடு வந்திருக்கிறேன் கலியன் திருமங்கியாழ்வார் அவர் பெருமையாவது என்ன என்பதை கொஞ்சம் விவரணமாக இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ணி தத்த பெறலாம் என்று ஆரம்பிக்கிறார் நம்மல்லாம் நிச்சயம் சொல்லணும் அடியெல்லாம் அடியேன் பாரத்ராஜ கோத்தராபசம்பா எதிஷாகியாயி ஸ்ரீ வரதராஜ சர்மா நாமம் அசுபோ பாரதாஜ கோடியே எதிர்ஷாகம் பண்ற குடும்பத்துல பிறந்தவன் அடியு வரதராஜன் பேர் சொல்லி சேவிக்கிறேன் ஆனா இதெல்லாம் சொல்லவிடாது பூர்வாச்சரி இதெல்லாம் சொல்லவே போடாது ஏகாந்தி நைவ கிராம குலாதிபிஷ்டுநாத் சர்வம் தையேவகிஷ்டு சம்பந்தத்தைட்டு சொல்லிக்கணும் இன்ன இது சம்பந்த கோபமா உடனே அறியாதோட சின்ன பேரிட்டு அழைச்சுடும் சீத்தடையப்படாது கோவிந்தான் இத்தனை நாராயணன் நாராயணன் சொன்னேன் பரமன் சொன்னே தேவார தேவன் சொன்னே உத்தவன் சொன்னீர்களே கோவிந்தான் இப்பதான் அறிந்தீர்களோன்னா கோவிந்த நாமத்தை இட்டு வர்ணிக்கிற போது நாராயண நாமத்தை இட்டு இவ்வளவு நாளா சோத்திரமனு குத்தமாக தோற்றிட்டு அந்த குத்தங்களை பொறுத்தலை வந்து பிரார்த்தனை சிறுபேர்னா நாராயணராமன் குருவாச்சாரியம் யானத்தில் சிறுபேர்னா நாராயணராமன் தான் எண்ணி பார்த்தாலே கோவிந்த மூணெழுத்து நாராயண நாலெழுத்து எழுத்துல பார்த்தாலும் நாலு நாராயண பரத்து பெரிய நாராயண ஆங்காள் திருப்பாவையில் நாராயண நாமத்தை சிறுபேன் புருவாச்சரியம் நாராயண நாமத்தாலே சொல்லப்படும் மேன்மை பரத்தம் கோவிந்த நாமத்தாலே சொல்லப்பட்டு சௌலபியம் அவன் சௌலபியத்தை காட்ட வந்த கிருஷ்ணாவதார காலத்தில் சௌரத்தியானுகுணமா கோவிந்தான்னு சொன்னார் திருவுள்ள முகப்பரே தவிர பரத்தானுகுணமாக நாராயணான்னு சொன்னார் திருவிழாட்டும் அவன் எத்த சொன்னார் திருவுள்ள முகப்பன் எத்த சொன்னார் திருவுள்ளம் சீர்வன் அறிந்து சொல்லணும் அறிவிப்பா அறிஞனுட கோவிந்தான் அழைத்தார்கள் அவன் நாராயண நாமத்தை சொன்னது கோசிலடான பெருமா சீரி அருளாதேன்னு பாசன இதுலேம் தெரியாது யாராரு என்னென்ன சப்தத்தை விட்டு அழைக்கணும் யாராரு என்னென்ன சப்தத்தை விட்டு அழைச்சா திருவுள்ளம் சந்தோஷிப்பர்கள் எப்படி அழைச்சா கோபிப்பர்கள் தெரிஞ்சுன்னு தெரிவேருடைய அசாமர்த்தியம் அவள் இல்லாத கோபத்தை வரவைக்கும்படியா சப்தத்தை விட்டு அழைப்பார் செருவேருடைய சாமர்த்தியம் இருக்கிற கோபத்தையும் தனியும்படியாக சப்தத்தை விட்டு அழைப்பிட்டு மனவாளம் அவர்களுக்கு இருக்கிறார் அந்த சுவாமி பெருமையை சொல்லுகிறேன் அந்த கலியன் தான் நமக்கு பிரகர் அவர்தான் நமக்கு சம்பிரதாய பிரவர்த்தகன் பராங்குஷ பரகாலிகள் எத்தியரன் போதுமே பராங்குஷ எதிவராதிகள் சூத்திரம் பண்ணியிருக்கலாமே பராங்குஷ பரக்காலான சூத்திரகார் பராங்குஷன் சொன்னா திருமங்கை ஆழ்வாரன் அடக்கந்தாரே ஆக திருமங்கை ஆழ்வார சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது பராங்குஷ அடிய <cough> என்று சொல்ல பராங்குஷ மரக்கால எதிவராதிகள்னு சாமி சாரித்திருக்காரு தவிர பராங்குஷ எதிவராதிகள்னு சாமி சாரிக்கலையே நாம் இடம் தெரிஞ்சுக்கலாம் என்னால் பராங்குஷனான நம்மாழ்வாரோடு கூட சமானமாகவோ உயர்த்தியாகவோ அந்த ஆரம்பிக்கிறேன் ஒன்றும் கிடையாது கலியன் தலைப்பு கொடுக்கலைவாருவாரா இருந்தாலும் கூட அந்த சொன்னா வேறு விஷயம் வகுலாபரண வைகம் விஷயம் நம்மாழ்வார் வைகம்னா வேறு விஷயம் அந்தந்த தலைப்புக்கு தனித்தன விஷயம் அது போல இப்ப பறக்காத வைகோன்னு சொல்லல இங்க சொல்லப்பட்டு கலியன் பெருவை என்ன இந்த கலியங்கிற பேர் ஆறு கொடுத்த பேர் நம்மழ்வாருக்கு நம்மழ்வான்னு பகவான் நாமகரணம் பண்ணினான் அதனா நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் நம்பெருமாள் நம்மாழ்வார் என்பர் ஏற்றார் இந்த திருவங்கையாழ்வாரை நம் கலியனே அபிமானித்தானே அவரை நம்மாழ்வான் அபிமானித்தாரும் கூட நம் கலியன் இவரைத்தான் அபிமானித்தான் அந்த கலியன்கிற அபிமான எப்போது அமைந்தது முக்கியமான சரித்திரம் திருவங்கி ஆழ்வாருக்கு அசாதாரணமான சரித்திரம் ார் திருவங்கி ஆழ்ார் அப்படியா மத்தொருத்தர் அப்படியா அவர்கள் ஓரோர் மாதிரியா இருந்து அடைந்துட்டிருமங்கி கலவையில திருமங்கையாழ்வார் உள்ளபடி சாட்சாத்தவர்களானிகளுக்கு தத்துவத்துக்களான ஞானிகளுக்குள்ளே பூர்வாச்சாரிகள் தேகத்தை நிழல் வைத்தார் திருவங்கி ஆழ்வார் அவதாரி ஆரம்பம் அவதாரி ஆழ்வார் திருவங்கி ஆழ்வார் திருவங்கி ஆழ்வார் வெயில் வைத்து தேகத்தை நிழல் வைக்கிறது திருவங்கி ஆழ்வார் நான் எல்லாருமே திருமங்கி அழுவார் ஆத்மா வெயில வச்சு தேகத்தை நிலவம் என்ன பகவானுடைய திருவருக்கு பாத்திரமாவதற்கு முன்னாடி அப்படி இருந்தார் ஆகையாலே தான் அவன் திருவர்களுக்கு பாத்திரமான உடனே திருமங்கி என்ன பண்றார் வாடினேன் வாடி வருந்தேன் கேட்டார் இப்பதான் நாடினாரே நான் கண்டுகொண்டேன் நாராயணாவின் நாமம்னாரே ஏன் வாடினேன்னு சொல்றார் அர்த்தம் சொல்றார் பழைய வாட்டத்தை வாட்டம்கிறார் திருமங்கி ஆழ்வார் பழைய வாட்டம் இந்த எம்பெருமாருடைய கட்டாட்ச பாக்கியம் கிடைப்பதற்கு முன்னாடி நாமெல்லாம் கூட ரொம்ப நாளா வாடி இருக்கோமே ஏன் இப்படி வாடிவேன் சொல்ல பகவான நாடினான் நாம் பழைய வாட்டத்தை வாட்டம் சொல்ல நமக்கு கிடையாது பழைய வாட்டம் வாட்டமா தோற்றம் கிடையாது அவர் நாடினார் நாராயணத்தை உடனே பிரிவாக வெயில் தான் ஒரே ஒரு பகல் தான் ஒன்றுதான் ஒரு ராத்திரி தான் ஒரு பகல் தான் திருநாராயணபுரத்தில் அவன் சேவை சாரித்த உத்தரக்கடத்திலே சுவாமிமானார் பகல் கண்டே நாராயணனு கண்டேரத்தை உதாகரித்தாரா நாராயண காண்பது பகல் பகல் நாராயணனை காணாத நாள் எல்லாம் அது ராத்திரி காலம் தான் நமக்கு ராத்திரியும் பகலும் பகல் தான் பகலும் பகல் தான் ராத்திரியும் பகல் தான் அவன் எப்போதுமே பகல் இருக்க எப்போதுமே ராத்திரி இருக்கும் பகவத் சுயானுபவம் இருக்கிற காலம் பகல் தான் பகவத் சயானுபவ காலம் இல்லாத காலம் எல்லாம் இரவுதான் ஆக ஆத்மா வெயில வைப்பதுன்னா என்னன்னா பகவத் விஷய அனுபவம் இல்லாமல் இருக்குவை ஆனால் ஆத்மா வெயில வாடக்கூடியவன் தான் அதுக்கு வச்சனத்தை உதாகரித்தார் வாசுதேவ தருச்சாயா நாத்தி சீதா நகர்மதா நரகாங்காரி சமனி தாக்கிமர்த்தன் நசவியதே பகவானுடைய பாதை நிழத்தான் நிழல் அவனுடைய பாத நிழல் அல்லால் மற்றொரு நிழலும் இல்லை நீரிவில்லை அந்த பாத நிழத்தான் நிழல் வாசுதேவ தருச்சாயா சில மரத்தினுடைய அடியில் போயில்ன்னா வெவ்வனிடும்படியான குழு சில மரத்தினுடைய அடியில்னா ஒரே உஷ்ணமா இருக்கான் ஆனா சில மரம்தான் அனுஷ்டாசீதமாக இருக்கும் பகவானுடைய திருவடி நிழல் அதிகமான வெப்ப முடியாது அற்புதமான சிவ இஷ்டவால் ஆராதிக்கத்தில் ஈடுபட்டிருந்தார் திருவங்கை ஆழ்வார் அவருக்கு நீலன் கார்த்திக மாசத்திலே கிருத்திகா நட்சத்திரத்தில் திருமவதாரமன் அவதரித்த காலத்தில் நீல உலகின் பெருமாள் வயலாளி மனவாளுக்கு கலியன்று நாமகரணம் பண்ணிருக்கிறார் அப்போதே கலியன்று நாமகரணம் பண்ணப்பட்டிக்கு மகனாக பிறந்தான் அந்த மகன் சப்தத்துக்கு என்ன என்ன பைத்தல் பிறந்த பிள்ளை என்னுடைய மகன் எனக்கு பிறந்த பிள்ளை என்கிற சொல்ற தாயார் மகனாக பிறந்தானே அவன் எல்லாம் மகன் சொல்லப்படாது பெற்றோர் சொல்றபடி அவன் நடக்கிறாரோ அவன் தான் மகன் புத்தருக்கு லட்சணம் என்னன்னு தர்மசாஸ்திராக விசாரித்தார் மூணு காரியங்கள் ஜீவத்தோகோ வாக்கிய கரனாது பிரத்யப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்டதானாச்சி புத்திர புத்திரத்தா கயாசாத்தமான அவனுக்கு தான் புத்திரன் மனுவான் புத்திரன் அவனுக்கு கயாயம் பிண்டதானாச்ச உண்மையான் புத்திரவன் அந்த காரத்தில் மகிழ்ச்சிகள் மக புத்திராக நிறைய புத்திரங்களை பெற்றுக்கோனு எனக்கு என்ன எவனாவின் ஒரு பிள்ளையாவ சாத்தம் பண்ண மாட்டான எல்லாம் படங்காசி இருக்கட்டாலே முடியாது ஆரந்தப்படுவர்களா ஆசைப்படுவர்களா அந்த கயாசார்த்தம் பண்றவன் தான் புத்திரம் இது மூணாவது லட்சணம் இரண்டாவது லட்சணம் பூரிபோதனா ஓரோரு சம்சரம் தாயார் அந்த திதியை பார்த்து நடத்தி மறுநாளுக்கு தரியாதே உயர்ந்த கைந்தரின் புத்தலக்ஷம் மறுநாளுக்கு சாத்தத்துக்கு மறுநாளுக்கு தரியாராத பரமாசகம் விசேஷமா நடந்து வரு பின்னாடி ஒற்றுமையாத்தையும் சாத்தம் விசேஷமா கல்யாணம் மாதிரி பிரிச்சா நடக்கும் இந்த நாள்ல ஆறு வரா அண்ணன் தம்பியே வரையத்தோட பக்கத்துல இருக்கா அவர் இங்கே சாத்தம் பண்றான் முதல் நாள் பூர்வர்கள் நடத்துறாங்களா அவளுக்கு இங்க வர முடியாது அவளுக்கு பல காரியங்கள் சாஸ்திரம் சொல்றது பிரச்சப்தம் பூரி போதனா அந்தந்த சாத்த நடத்தை முக்கியம் அதோட முக்கியம் சரியாராத விசேஷம் செலுத்து நான் பிள்ளைக்கு அடைந்து பிற்பாடு செய்ய வேண்டிய போய் சேர்ந்தாலும் சந்தோஷம் போய் சேர்ந்தாலும் சந்தோஷத்தில் பண்ணிருந்தா அதுவா புத்தலக்ஷா அவன் தாயார் தோப்பனா உயிரோடு இருக்கிற காலத்துல அண்ணன் மட்டும் இருப்பானா ஒரு தீர்த்த பாத்திரம் தீர்த்தம் கொடுத்திருப்பானா ஒரு நாளைக்கு விசேஷ உபச்சாரம் ஒண்ணு பண்ணியிருப்பனா ஏன்னு கேட்காமல் கிடந்த ஒரு அதிகாரி அவ சொத்தா அடைந்து விட்டு விசேஷமா கைஞர் மன்றா பிரச்சப்தம் வேதாயம் பண்டதாராச்சா அதுவா புத்தலக்ஷணம் ஜீவத்தோடு வாக்கிய கரணா அவ்வளாறு கிடைச்சிருந்தா ராமனுக்கு கிடைத்த பாக்கியம் அவன் சொல்றான் இந்த அர்த்தத்தை எல்லும் புத்திரா உத்தமனே ராமன் உடனே எல்லா பிள்ளைகளும் என்ன போல பிள்ளைகிறார் ராமன போல உத்தம புத்தர் எனக்கு போன ராமா எனக்கு ஏழு பிறப்ப அவனுதான் சொல்றான் இவர் கைங்கிறத்தை பிராரிக்கிறதாக இவர் பார்க்கிறார் ஏழை பெருவிக்கும் என்ன ஆகணும் நீ பிள்ளையாகவே பிறக்கணும் பிறக்கணும் ஏழு பிறவிக்கும் பிரபாவத்தை ஊராக கொண்டாடனா அந்த பிள்ளை சொல்லிக்கலாம் என்ன போல பிள்ளைகளும் சொல்லிக்கலாம் இந்த பிள்ளையை ஊராருக்கும் கொண்டாடுறதில்லை இந்த தவப்பனாரும் கொண்டாடுறதில்லை அவனும் சொல்லிக்கிறான் இந்த தவப்பனாருக்கு என்ன போல புத்தன் உண்டான்னு அது மாதிரி பெருமாள் சொல்றபடி சித்தவை பணியால் போமாட்டேனா தராசதி நன்மை கைகே கஞ்சி ராசம்ச செய்ய குணம் எத்ராஜானோச்சம் உம ஈஸ்வர தராசதி 25 இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ியில் கண்ணன் திருத்தார் ஆழி கொடும் தண்டு கொட்ட உள்வாள் ஐந்து ஆயுஷங்களை சரித்துக் கொண்டு பாலகம் அம்புஜே சதுர்புஜம் கண்டார் என்ன பிரார்த்தித்தார்கள் உபசம்பர விஸ்வாத்மன்னு ரூபமேத்த சதுர்புஜம் நாட்டோடு அமுதாக தேவசாரிக்கிறாய் கம்சன் கள்ள படப்படாது கம்சாரிகள் உகவாதார் கள்ள படாதவன்னு நீ மறைச்சுக்கோன்னு அடுத்த தாய குழந்தை என்ன இருபத்தி வயசு வைத்து ராமன் சொல்லபடி நடந்தாரு அது பெரிய காரியம் பிறந்தவன் கண்ணன் தாயார் தோமனால் சொல்லபடி நடந்தார் அவர்தான் அவர் தான் மகன் சொல்லணும் அவர் ஆறு அவன் தான் மகன் புத்தர் எப்ப புத்தர்கள் பேரு ஆனந்தத்துக்கு காரணமா இருப்பாங்க மன வருத்தம் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை எனக்கு ஒரு பிள்ளை இல்ல பிள்ளை பறக்கல புத்தூர் நரகம் வரப்போறது என புத்து நரகம் வரப்போறதே பிள்ளை பறக்கலையே பிள்ளை பறந்தாத்தானே தவப்பனார்கள் ரட்சித்து கொடுப்பன் வருத்தப்பட்டான் கட்டாட்சா ரொம்ப சந்தோஷம் இதுவே நமக்கு புத்தூர் நரக்கம் கிடையாதுன்னா புகானம் தான் பத்து நாள் ஆச்சு பத்து மாசம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு வயசு பிள்ளைக்கு அது வரைக்கும் உபலால் பண்றான் லால் நம்ம பண்றான் அபாரமா லாலனம் வயசு இருபத்தஞ்சாச்சு இந்த பிள்ளைக்கு ஒரு நடுவனா இருக்க தப்பாரு தப்பனா தானே சாவி என் கையில கொடுக்குறீரா நானே எடுத்துமா அவன் பார்த்தான் இதை விட புத்தூர் நரக்கமே தேவைப்படு இந்த பிள்ளை இந்த அபச்சாரப்படுகிறான் தவப்பனார் இடத்துல புத்தூர் நடக்கவே தேவரம் போட்டு கேள்விட்டான் அப்ப அவனா புத்திரன் தாயார் தவப்பனாருக்கு அந்தரங்கமாக உபச்சாரமா நடக்கிறவன் புத்திரனா எவன் புத்திரன் அபர்த்தன் என்ன இவ்வளவு நாட்கழிக்கு ராமன் புத்த லட்சணத்தை காட்டினான் பிறந்த அன்றைக்கே மகனா லட்சணத்தை கண்ணன் காட்டினாரே அத திருவுள்ள பத்தி தான் ஒருத்தி மகனாய் பிறந்த அதுபோல நம்மாழ்வார் என்ன என்னைக்கோ ஒரு நாளைக்கு பெருமா நாமகரணம் பண்ணா திருவங்கி ஆழ்வாருக்கா அன்னைக்கே நாமகரணம் பண்ணா நம் நம் கரியனோ என்று நாமகரணம் திருவங்கையாளர் என்னமன்னார் திருடியாரும் சீவை திருடியும் பண காசோடு மடியில கனத்தோடு போராளா ஆடை ஆபரணத்தோடு போராளா அதை திருடலாமான்னு அதுக்கு சில பேர் இருக்கா திருவங்கையாவிடா திருடினான்னு சம்பிரதாயத்துல சரித்திரம் இருக்கு ஆனா அது கொஞ்சம் விபரீதமாக பிரயோகப்பட்டுறா லோகத்துல என்னன்னு நேற்று ராத்திரி ஒரு வீட்டுல திருடம் தவன் தான் து சம்பதாயிருமங்க திருமங்கிருமங்க ஒரு ஸ்ரீவைஷ்ணவ ஆராதனத்துக்காக ஒரு பெரிய காரியமாக நடத்தினார் ஆனா அவருக்கு அதிலே குறிக்கோள் என்னன்னா அந்த பெண்ல குமுதவல்லின் ஆட்சியார் அவளைத்தான் அடையணுங்கிறதுக்காக இத்தனை பாடுபட்டார் தவிர்த்தவ ஆராதனம் பரமாராசனம் என்ன அது ஆராதனான சர்வேஷாம் விஷ்ணுவர் ஆராதனம் சொல்றார் பரமாக அரைக்காட்டிலும் பரதரமாக தரியாராதனம் பரம் என்று பரதரம் சொல்லியிருக்கு அந்த அறிவோடு அவர் பண்ணின காரியம் அல்ல குமுதவல்லியத்தான் அடையணும் என்று அதுக்கு ஒரு யாகமாக இந்த காரியத்தை எம்பெருமான் அவர் குறிக்கோள் எதுவா இருந்தாலும் கூட பண்ற காரியம் பாகவத ஆராதனமா இருக்கிறபடியால் அரையே பத்தாசாக கொண்ட எம்பெருமான் சர்வாலங்கார சம்பந்தனாக திருவரங்கும் சீரங்க நாச்சியாரும் வயலாறு மணவாளரும் நாச்சியாருமாக அப்படி வந்துட்டார் ார் அந்த அரசரத்தடிய திருமங்கி ஆழ்ார் திருமண கொள்ளையிலே மயிலாளி மணவாள இதுவோ இருக்கிற அத்தனை மணல்களும் கண்ணனுடைய தாமர சம்பந்தம் பெற்ற மணல்கள் பிரார்த்திக்கிறார் குரத்தாழ்வான் பிறந்தேன் நான் ஏன் மகாபாஷ்ய நிர்வாகம் பண்ற மகாவித்வானி இருக்கிறேன் அந்த வாழுக்கா அந்த மணலிலே ஒரு மணலாக நாம் பெறவாமல் போனேனே ஆஜன்ம ார்களா உனார்களா அந்த கோபிமார்கள் திருவிடு சம்பந்தம் பெத்த கண்ணனுடைய திருவிடு சம்பந்தம் பெற்ற அந்த மணல்களிலே மணலாக நான் பெறவா போறேன் குரத்தால் தான் பிரார்த்திக்கிற பெருமக்களும் ோரும் பரிக்கிரித்து பிரார்த்திப்பவர்கள் சூற்றம் அதுபோல இன்னைக்கு நான் இந்த பதிரிகார யாத்திரைக்கரை போராளே அங்க விழுந்து வழக்கம் அந்த கண்ணனுடைய திருவெடித்த அவர் சம்பந்தம் நமக்கு சீபான சம்பந்தம் பெற்றது அவர் சம்பந்தம் அது போல பாகவன சம்பந்தம் அதுபோல இந்த எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை விட்டு பார்க்கிற காலத்தில் திருமங்க அழிவார் சரித்திரத்தை எப்படி சொல்றார் என்ன இங்க சம்பிரதாயிகமான முறையது அவர் ஒன்றான் எம்பெருமான் சர்வாலங்கார சம்பந்தனாக வந்தார் அதை பார்க்கிறார் திருமங்கியாழ்வார் இனிமேல் நமக்கு பாக்கியம் கிடைத்ததுன்னு அந்த இடத்துல சொன்னார் உடனே கத்தியும் கையமாக நிற்கிறார் திருமங்கி ஆழ்வார் எம்பெருமான் வந்தான் நடுங்காலும் இனத்தாலே என்ன பரவர்களுக்கெல்லாம் காலனாயிருக்கிறபடியாலே பறக்காலம் எெருமான கண்டு நடுங்கிறார் அந்த எம்பெருமானே திருவங்கி ஆய்வாறு கண்டு நடுங்காலங்கிறது அவருக்கே நடுங்கிறது களைவு சூடு கலந்து வைத்தார் கடைசியில் அருகாய் இருக்கு அதை கட்ட முடியல திருவங்க அதையும் கட்டுவதாக இழுக்கிறார் அப்பதான் என் பெருமான் நம் கலியனோ என்ன என் பெருமாள் கலியன் கலியன பலிஷ்டன் கலியே தீராய்கிறாளே மிடுக்கு பலம் பலம் பொருந்தியவனே பலம் பொருந்தியவனே ஆறு சொல்ற மகாபலிஷ்டனான பெருமான் திருவங்கி ஆழ்வார் பலிஷ்டன் உண்மையான பலிஷ்டர் ஒண்ணும் இல்லாத அதிகாரிகள்லாம் பலிஷ்டன் கொண்டாடப்படும் இவரே திருவங்கி ஆழ்வார் பாடுகிறார் குழந்திரல் முடி அரசன் தென் திறள் ஒருவருக்கு தென் திறன் தொண்டமான சக்கரவர்த்தியினுடைய திரளான பல பலத்தை பத்தி திருவங்கி ஆழ்வார் பாய்சம் உருவாச்சரிக்க அவரே பலிஷ்டரா இருக்கிறபடியால் நடத்திருக்கார் அங்கு ஒரு சங்கீர் கொஞ்சம் கொண்டாடும்